தொழுபவரின் குறுக்கே செல்பவர் பற்றி நபிசல்லும் அரேஞ்சதை அனுப்பி வைத்தார்கள் தொழுபவருக்கு குறுக்கே செல்பவர் அதனால் தமக்கு ஏற்படும் பாவத்தை பற்றி அறிந்திருந்தால் அவருக்கு குறுக்கே செல்வதற்கு பதில் நாற்பது நாட்கள் நின்று கொண்டிருப்பது அவருக்கு நல்லதாக தோன்றும் என்று நபிசல்லும் அலஹிசல்ல அபூ ஜுஹிம் அலி அல்லாஹும் அவர்கள் விடையளித்தார்கள் இதன் அறிவிப்பாளர்கள் ஒருவரான அபுல் நவ்வார் என்பார் நாற்பது வருடங்கள் என்று கூறினார்களா அல்லது நாற்பது மாதங்கள் அல்லது நாற்பது நாட்கள் என்று கூறினார்களா என்பது சரியாக தமக்கு நினைவில்லை என்கிறார்